அவர்கள் கூறியதாவது நெய்யில் விழுந்துவிட்ட எலியை பற்றி நபிசல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அந்த எலியையும் அதை சுற்றியுள்ள நெய்யையும் எடுத்து உங்கள் நெய்யை நீங்கள் சாப்பிடுங்கள் என நபி சொல்லாஹு அலிஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள்